ிாத்தய தோத்தேத்தைக்காணையயா நம காமிரித்துஷரன் தம்பீத்த சத்ரா பிரவச்சிவ் பகவான் ஸ்ரீஷர் அசுரஸ்வபாவம் அல்லது அசுர குணங்களை விளக்கி சொல்லுகிறார் அசுர குணங்களை நாம நீக்க வேண்டும் அது தவறு என்பதை புரிந்து அதிலிருந்து நாம் விலக வேண்டும் தெய்வ குணங்களை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசங்களுடைய நோக்கம் அசுர குணங்களை உடையவர்களை பற்றி சொல்லுகிறார் தம்பமான மதான்விதாக அதாவது அதர்மம் பண்ணினாலும் தன்னை தர்மவானாக நினச்சிக்கிறது நான் நிறைய நல்லெல்லாம் நிறைய தர்மங்கள்லாம் பண்ணுறேன் அப்படி கருதி அப்படியே பிரச்சாரமெல்லாம் பண்ணுறது பொய் பிரச்சாரம் அதுக்கு பேர் தம்பம்னு பேர் வீண் ஜம்பம் அடிக்கிறாங்கன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா ஆக தான் கடைபிடிக்கிறது ஒன்று கூட தர்மம் இருக்காது அது மாத்திரமில்லை அதுக்கு எதிரான அதர்மத்தை செய்து கொண்டு நான் தர்மவானாக்கும் நான் அறநறியை பின்பற்றுகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார்கள் அப்புறம் அடுத்தது மானம் நான் மதிக்கப்பட வேண்டியவன் உண்மையிலே மதிப்புக்குரியவனாக இருக்க ஆனாலும் அபூஜ்யா பூஜ்யத்துவ கியாபனம் மானகன் தன்னை பத்தி பணம் கொடுத்த எல்லார்டையும் போந்து போஸ்டர்லாம் அடின்னு சொல்றது ஆக இந்த மானம் போலிப் பெருமை அப்புறம் மதம் மதம்னா தான் வந்து படிப்புனாலேயோ பதவியினால எதுலேயும் சிறப்பு இல்லாட்டா கூட தன்னை ரொம்ப உயர்ந்தவனாக நினச்சிக்கிறது அதுக்கு பேர் தான் கர்வம்னு பேர் தன்னிடத்தில் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்கிறது வேணும்னு இந்த டிகிரி எல்லாம் வாங்கின மாதிரி பணத்தை கொடுத்து டிகிரியை வாங்கிக்கிறாங்க இல்லையா நிறைய பேர் அதனால பெரிய நான் படித்தவன் படித்தவன்னு சொல்லிக்கிறது அந்த கர்வம் இருக்குது ஆக தம்பமான மதான்விதாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா துஷ்பூரம் காமம் ஆசிரித்திய அந்த நிரப்ப முடியாத ஆசை எவ்வளவு வந்தாலும் திருப்தி வராது துஷ்பூரம்னா கஷ்டப்பட்டு தான் அதை பூர்த்தி பண்ணணும் ஆசைய ஆசை வந்து விட்டதென்றால் அந்த ஆசை நிறைவேறும் வரைக்கும் சிரமப்படணும் அந்த ஆசை பலமாக இருக்கிறதுனால அந்த சிரமம் தெரியறதில்லை ஆனால் நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் இதுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னா சொல்லுவார்கள் ஆகவே துஷ்பூரம் காமம் ஆசிரித்த நிறைவு செய்ய முடியாத ஆசையை இந்த ஏழு ஜாடி தங்க கதையெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா அது மாதிரி துஷ்பூரம் காமம் ஆசிரித்த அதாவது புலனின்ப நாட்டம் புலனின்ப இச்சை அது எவ்வளவு அனுபவிச்சாலும் திரும்ப திரும்ப அனுபவிக்கணும் தான் தோணும் மோஹாத் மோஹாத்துன்னா பகுத்தறிவே பயன்படுத்தாம படிக்காத ஜனங்கள் எப்படி பணத்துக்கு பின்னால பதவிக்கு பின்னால படிப்பு ஒழுக்கம் இல்லாத ஜனங்கள் பணத்துக்கும் பதவிக்கும் புகழுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த காலத்தில் ஓடுற மாதிரி விவேகம் இல்லாமல் அசத்கிரஹான் மோகாத் கிரகித்வா இருக்கு இல்லையா அசத்கிரஹான் கிரகித்வா அதை மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கணும் அசத்தான விஷயங்களையெல்லாம் எதெல்லாம் கெடுதலுக்கு உண்டு பண்ணுமோ அதை ரொம்ப பிடிச்சிப்பான் பிற்காலத்தில் மிகவும் துன்பத்துக்கு காரணமான விஷயத்த இப்போ ஏதோ தற்காலிக இன்பத்தை உண்மைன்னு நம்பி அதை ரொம்ப பற்றி கொள்வான் கிரகித்வா அப்புறம் இன்னொன்று சொல்றார் அசுச்சி விரதாக தம்பமான மதான்வித்தாக விட இதை தம்பமான மதான்வித்தாக அசுச்சி விரதாக குடிக்கிறது மாம்சம் சாப்பிட்றது இதெல்லாம் பூஜைக்கு கடவுளுக்கு படைத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது அசுச்சி விரதாகனு அந்த தான் எடுத்துக்கொள்ளுகிற லாகிரி வஸ்துக்கள் போத வஸ்துக்களையெல்லாம் இறைவனுக்கு படைத்து சாப்பிட்றது அதில் அசுரர்களே பிரிவு கடவுள் இருக்கார்னு ஏற்றுக்கொண்டு இது ஒரு குரூப் அசுச்சி விரதாக அக தம்பமான மதான்வித்தாக அசுச்சி விரதாக மோகாத்து துஷ்பூரம் காமம் ஆசிரித்த அசத்கிரகானு கிரகித்வா அசத்தான விஷயங்களை பிடித்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் எது சாஸ்திரங்களில் பெரியவர்கள் உபதேசித்திருக்கிறார்களோ அதை செய்ய மாறானவற்றை செய்வார்கள் அதர்மமான செயல்களை மகிழ்ச்சியுடன் செய்து பிறருடைய தர்மமான செயல்களையும் தவறாக சித்தரித்து அவர்களை எல்லாம் இழிவுபடுத்துவார்கள் ஆக இதெல்லாம் அசுரக்கணும் இதெல்லாம் நாம் பண்ணக்கூடாது அதாவது நம்ம அமைதியாக தர்மத்தை கடைப்பிடிக்கணும் எப்பவும் பணிவாக இருக்கணும் தன்னை பெருமையாக தற்பெருமையை அடிச்சுக்கக்கூடாது தன்னை பெருமையாக நினச்சிக்கக்கூடாது இந்த கல்லுண்ணுதல் பிறர் நாடுதல் அது மாதிரி தவறான செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது சுச்சிவிரத்தனாக இருக்கணும் அசுச்சிவிரத்தனாக இருக்கக்கூடாது எப்பவும் சாஸ்திரங்களை படித்து எது நல்லது தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் எது நல்லதோ அத நன்றாக கெட்டியாக பிடித்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பது கருத்து காமமாசிரி துஷ்பூரம் பிரவர்த்து பிரதாஹ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்